நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் இருபத்தி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டை நாராயண முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று தாமிரம் என்ற உலோகம் இடிதாங்கியில் பயன்படுத்தப்படுகிறது இரண்டு உலகின் முதல் பருப்பு தினம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது மூன்று தேசிய குளிர்கால விளையாட்டுக்கள் குல்மார்க்கில் நடைபெற உள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று உலக வானொலி தினம் என்று கொண்டாடப்படுகிறது 2. ஆஸ்திரேலிய ஓபன் இரண்டாயிரத்தி இருபது கிரான்ஸ்லாம் பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார் மூன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏகுஷே புத்தக கண்காட்சி எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது நன்றி மீண்டும் சந்திப்போம்